நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தொளிக்காக உங்கள் அலைமையிலும் அல்லது குற்றிருமல் ஏற்பட்டால் மாதுளம் பிஞ்சி எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த வரட்டிருமல் குற்றிருமல் நீங்கிடும் அப்படி இல்லைன்னா மாதுளம் பிஞ்சி கடைக்கும் போது அத வெயில காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மாதுளம் பிஞ்சி சூர்ணம் எடுத்துக்கிட்டு அது கூட கேன் கலந்து அஞ்சு சந்தை இருவேளை நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இந்த வரட்டி இருமல் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்